வியாபாரம் அவர்கள் தடுத்தார்கள் வாங்கும் நோக்கமின்றி விலையை ஏற்றுவிடாதீர்கள் ஒருவர் தன் சகோதரன் பேசிய வியாபாரத்தில் தலையிட்டு தம்முடைய பொருட்களை வியாபாரம் செய்ய வேண்டாம் தன் சகோதரன் பேசிய பெண்ணை தான் பெண் பேச வேண்டாம் ஒரு பெண் தன் சகோதரியின் பாத்திரத்தில் உள்ளதை புரட்டுவதற்காக அதாவது அவளின் கணவனை திருமணம் செய்வதற்காக அவளின் விவாகரத்தை கேட்க வேண்டாம் என்றும் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது எடை சரக்கு வாங்குவதையும் கிராமவாசிக்காக நகரவாசி இடைத்தரகராக வியாபாரம் செய்வதையும் ஒரு பெண் தன் சகோதரியின் விவாகரத்தை நிபந்தனை போடுவதையும் தன் சகோதரர் விலை பேசிக் கொண்டிருப்பதின் மீது விலை பேசுவதையும் தடை செய்தார்கள் மேலும் போட்டி மூலம் விலையை ஏற்றி விடுவதையும் ஆட்டு மடுவை கனமாக காண்பிக்க பால் கறக்காமல் கனமாகி வைப்பதையும் தடுத்தார்கள் இரண்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து